சீரராட்சியல் ஒம்போல் சீர்கவை என்ஆசான் வீரராகவர்க்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் திரவுபன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் திருமதி கே லட்சுமிபாய அமேலவர்களே திருமதி அலமேன புருஷோத்தம் இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஏழு யோ அஸ்தாச்சலோ அஸ்மி அபரத்திரௌ உதயாதிர் யாமினி உஜ்ஜேந்தூர் இஹ दिवसो अन्यत्र सह देशकालो इति नियमयतो नोतु यम कालाह स्वप्रभुत्व திவசநிய தீவிர ஆத்தபோ காலுனித்தோத்துனோ வஹ்லோகத்திலே ஒரு ஆச்சரியமான விஞ்ஞான தத்துவத்தை மையூரகவி தெரிவிக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் மூடர்கள் என்று நாம் நினைத்திருந்தோம் மையூரகவி இதில் என்ன சொல்றார் பூமியில் உள்ள ஒரு பகுதிக்கு எது உதயகிரியோ அதுதான் பூமியின் மறுபகுதிக்கு அஸ்தகிரி அப்படின்னு சொல்றார் இதிலிருந்து ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது அதாவது பூமி உருண்டை என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் பூமியானது தட்டையா இருந்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி உருண்டையா இருக்கும் பூமியிலே ஒரு பகுதியிலே பகல் இருக்கிற போது மறுபகுதியிலே இரவு ஒரு பகுதியிலே இரவு போது மறுபகுதியிலே பகல் இருக்கும் என்று ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற அப்போ பூமி ஒரு கோலமானது உருண்டையானதுங்கிற தத்துவத்தை சொல்லிட்டு உதயகிரி அஸ்தகிரின்னு சொல்லி பெரும்பாலும் சொல்லுவாங்க சூரியன் உதிக்கிற மலை அஸ்தமிக்கிற மலைன்னு இதை வந்து புராண காலத்திலே மக்கள் அறியாமையினாலே பூமியிலே நேராக போனால் இந்த பக்கம் கடைசியாக ஒரு மலை வரும் அங்கே பூமியில் சூரியன் ஒளிஞ்சிருக்கிற இடம் இந்த பக்கம் போனால் உதிக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி அறியாமையால் புரிந்து வைத்திருந்தார்கள் என்று நாம் நினைத்ததற்கு மாறாக இன்றைக்கு கலிலியோகின் காலத்திற்கு பின்னாலே விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்தை இந்த சுலோகத்திலே சொல்கிறார் இந்த மயூரகவியனுடைய காலம் வந்து ஆறாம் நூற்றாண்டு ராமானுஜருடைய காலத்துக்கு முற்பட்டவர் இவர் அப்போவே இந்த கருத்தை சொல்கிறார் அதோட என்ன சொல்கிறாருன்னா திசைகள் தேசங்கள் காலங்கள் இவற்றை நிர்ணயிக்கிறவன் சூரியன்தானே தவிர சூரியனை இவை நிர்ணயிப்பதில்லை இன்னொரு தத்துவத்தை சொல்றார் ஆச்சரியமா இருக்கு அதாவது இதுதான் கிழக்கு என்பதை சூரியன் தான் நிர்ணயிக்கிறான் கிழக்கிலே சூரியன் உதிக்கிறான் என்று நாம வந்து சூரியன் கிழக்கு திசையை தேடி பார்த்து உதிக்கிறான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சூரியன் உதிக்கும் திசைதான் கிழக்கு கிழக்கிலே சூரியன் உதிக்கவில்லை அப்படின்ற கருத்தையும் இதுல சொல்றேன் அப்போது கிழக்கு மேற்கு என்ற திசைகளையும் பகல் இரவு என்ற காலங்களையும் அடுத்து பூமியினுடைய எந்த தீபகற்பத்திலே எந்த நேரத்தில் வெளிச்சம் இருக்கும் என்ற அந்த தேசத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த சூரியன் உங்களை காக்கட்டும் என்று மிடைந்து வைத்திருக்கிறார் ஒரு பெரும் பொருளை தீபே யோ அஸ்தலோ அஸ்மின் பவதி கலு ச ஏவ அப்புறத்தில் உதயாதிரிகி துவீபம் தீபம் அப்படிங்கிறதுக்கு தீவு அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா பெருந்தீவு இப்போ ஆஸ்திரேலியா ஒரு பெருந்தீவு இப்போ தீபகற்பம்னு சொல்கிறோம் இந்தியாவினுடைய வடபகுதியெல்லாம் நிலமாக இருக்குது தென்பகுதியெல்லாம் கடலாக இருக்குது முழு தீவுன்னு சொல்ல முடியாது ஆனால் தீவை போன்ற ஒரு பெரிய பூமி பிரதேசம் அததான் சொல்றியினுடைய இந்த பகுதி இந்த தீபம் நாவலம் தீபு என்று பெரியாழ்வார் சொன்னபடி ஜம்பு இந்த பாரத வருஷம் பாரத கண்டம் இந்த பகுதியிலே தீபேயோ அஸ்தாச்சல அஸ்தாச்சலம் என்றால் அஸ்தகிரி அச்சலம்னா மலை அருணாச்சலம்னு சொல்றோம் மலையா அஸ்தாச்சலம்னா அஸ்தமனகிரி சூரியன் அஸ்தமிக்கிறான் ஒரு மலையின் பின்னாலே உதைக்கிறான் ஒரு மலையின் பின்னாலே என்று சொல்வது ஐதீகம் அப்போ ஒரு தீபத்திலே அஸ்தாச்சலம் இருக்கிற போது அஸ்மின் பவதி இங்கே இருக்கிறது என்றால் அஸ்மின்னா இங்கே இது கழு கழுகு அன்றோ அல்லவா சொல்றது ச ஏவ அபரத்திர உதயாதிரி அதே கிரியானது அஸ்தகிரியானது ஏவ அபரத்திர அபரத்திரா இன்னொரு தீபத்திலே பூமியினுடைய இன்னொரு பகுதியிலே அது உதயாத்ரி அது உதிக்கும் கிரியாக இருக்கிறது அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு உதயகிரியா இருக்கிறது இந்தியா முதலியவர்களுக்கு அஸ்தகிரியாக இருக்கிறது இந்தியா முதலிய பிரதேசங்களில் உதயகிரியா இருப்பது அமெரிக்கா முதலிய தேசங்களுக்கு அஸ்தகிரியா இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ இந்தளவு அவங்களுக்கு ஒரு தெளிந்த விஞ்ஞான அறிவை ஏற்பட்டிருக்கிறது இயக்கத்தக்க விஷயம் அல்லவா முன்பே சொல்லியிருக்கிறேன் இன்னொரு ஸ்லோகத்தில் இதே மையூரகவி சொல்றார் சூரியன் உதிப்பதும் இல்லை அவன் ஒரே இடத்தில் தான் இருக்கிறான் நம் பூமி சுழல்வதனாலே நம் கண்ணுக்கு அவன் உதிப்பது போலவும் மறைவது போலவும் தெரிகிறது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் எடுத்திருக்கிறார் அதிலே வானசாஸ்திரத்தை பற்றி இவர்கள் எவ்வளவு நுட்பமாக அந்த காலத்திலே அறிந்திருந்தார்கள் என்பதே பஞ்சாங்க கணிதம் மூலமாகவும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்போ நிகழும் என்பதை முன்கூட்டியே சொன்னதன் மூலமாகவும் கிரகநிலைகளை அவர்கள் சரியா எத்தனை வருஷம் கழித்து கூட ஜாதகம் கணிக்கத்தக்க வகையிலே முன்மொழிந்து சென்றிருக்கிறார்கள் அதன் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம் தீபே என்றால் தீபத்திலே யோ அஸ்தாச்சல எந்த மலை அசமலையாக இருக்கிறதோ அஸ்மின் பவதி இந்த அந்த மலையானது ச ஏவ அப்புறத்துல இன்னொரு இடத்திலே உதயாதிரி கலு அது உதயகிரியாக இருக்கிறது அல்லவா முதல் இரண்டு வரிகளுக்கு அர்த்தம் இங்கே முதல் வரியில அச்சலம் என்று சொன்னவர் ரெண்டாவது வரியில அத்ரின்னு போட்டிருக்கார் அச்சலம்னாலும் மலைதான் அதிரினாலும் மலைதான் மலை என்ற பொருளு சொல் ஒரே சொல்ல ய யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது அழகில்லை என்பதனாலே ஒரு கவிஞன் கூறியது குரல் சொல்லக்கூடாது சொன்னதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதனால மலைங்கிறதுக்கு முதல் முறையில் அச்சலம் என்கிறார் அடுத்தாம்பல அத்ரிங்கிறார் அஸ்தாச்சலம் என்கிறார் உதயாதிரிங்கிறார் இது ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரி சொல்லலாம் அஸ்தா அஸ்தகிரி உதயகிரி அல்லது அஸ்தாச்சலம் உதயாச்சலம்னு சொல்லாமல் கவித்துவத்தின் அழகுக்காக அப்படி சொல்கிறார் இந்த உதயாதிரி இந்த உதயம் என்பது சூரியன் உதிப்பது என்பது வாழ்வு வருவதை காட்டும் ஒரு சின்னமாக பெரியோர்கள் கருதினார்கள் உனக்கு வாழ்க்கை ஒரு நாள் விடியவே விடியாதா அப்படிமா விடுதல்னா அர்த்தம் என்ன சூரியன் உதிக்கிறதுன்னு அர்த்தம் நல்ல வாழ்வு வளம்பெறுதல் மாயவரத்தில் பட்டமங்கல தெருவில் அந்த பழைய காவிரி முதலுக்கு எதிராக ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் தொடங்கினார் மாயவரம் முன்சு வேதநாயகம் பிள்ளை அதுதான் தமிழ்நாட்டிலேயே முதல் பெண்கள் பள்ளிக்கூடம் பெண்களுக்கு பெண் கல்வி உதித்தது எங்கே உதித்தது மாயவரத்தில் உதித்தது என்று சொல்வார்கள் அப்போ ஒரு வாழ்வு தொடங்குவதற்கு இப்படி உருவகமாக சொல்றது உண்டு அப்போ அதுக்கு அடுத்ததுல என்ன சொல்றார் யா யாமினி உஜ்வலேந்து துதிர் ஈக திவசோ அந்யத்திர தீவிர சக ால் அல்லது இப்போ நான் சொன்ன விஷயத்தையே நான் வேறு மாதிரி சொல்லலாம் என்று அவரே வேறு மாதிரி சொல்கிறார் என்ன வேறு மாதிரி என்றால் யாமினி உஜ்வல இந்து ஜுதிஹி யாமினா நைட்டுன்னு அர்த்தம் இரவு யாமினி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பிரபலமான நடிக நாட்டிய நடிகை இருந்தார் பரதநாட்டிய நட்சத்திரம் யாமினா இரவுன்னு அர்த்தம் நிலவுங்கிறத பேரா வைக்கிறதுக்கு பதிலாக யாமினி அப்படின்னா இரவிலே சந்திரன் உதைக்கிறாடு இதையே அது விடுவிக்கிறது யாமினி உஜ்வலம் இரவிலே உஜ்வலே இந்த உஜ்வலனா பிரகாசிக்கக்கூடிய இந்து சந்திரன் திதி ஒளி இக இங்கே இருக்கும்போது என்னாகும் திவசோ அந்நிய திவசகன பகல் பகல் அந்நியத்திர இன்னொரு இடத்துல தீவிர ஆத்த பகசக தீவிர உஷ்ணத்தோடு இருக்கும் முதல்ல எப்படி சொன்னார் ஒரு இடத்தினுடைய உதயகிரி தான் இன்னொரு இடத்துக்கு அஸ்தகிரிங்கிறத சொல்லிட்டு அதே கருத்தை வேற மாதிரி எப்படி சொல்கிறார் ஒரு இடத்திலே இரவிலே சந்திரன் ஒளிர்கிற போது இன்னொரு இடத்திலே சூரியன் உஷ்ணமாக இருப்பான் அப்போ சந்திரனும் சூரியனும் ஏககாலத்திலே பூமியிலே ஒளி சந்திரன் ஒரு பக்கம் இருப்பான் சூரியன் ஒரு பக்கம் இருப்பான் அப்படிங்கிற சொல்றார் இதெல்லாம் வந்து அஸ்ட்ரானாமிக்கல் டிஸ்கவரி இல்லையா அதான் யாமினி இந்த யாமினி அப்படிங்கிறதுல என்ன கருத்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் யாமம் அதாவது சாதாரணமாக ஒரு யாமம் என்பது மூணு மணி நேரம்னு சொல்லுவாங்க எட்டு ஜாமம் ஒரு நாள் யாமினி அப்படிங்கிறது ஒரு நாலு ஜாமத்தை குறி அந்த நாலு ஜாம நேரமும் ஒரு மனுஷனுக்கு எப்படிடா ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாமம் போல் கழிஞ்சிடு தான் தூங்கிறது நாள் அதனால் யாமினி என்று சொன்னார்கள் ஒரு வேடிக்கை பாருங்கள் சூரியன் உதித்து மூளை சுறுசுறுப்படைகிறது நமக்கு தூக்கம் வர்றதில்லை சூரியன் அஸ்தமித்து விட்டால் மூளை உறக்கமடைகிறது அப்போ நம்ம முடிக்கிறதுக்கு டீ குடிக்க வேண்டியது சில பேர் டீயில் ஆரஸ்பதி தைலத்தை ஊற்றி குடிப்பாங்க தூக்கம் போடுறதுக்கு அந்த ராத்திரியில் டேக்ஸி ஓட்டுறாங்கள்ல அந்த டிரைவர்ஸ் எல்லாம் டீயில் ஆரஸ்பதி தைலத்தை ஊற்றி குடிப்பான் சுறுசுறுசுறுன்னு இருக்கும் எதுக்குனாலும் அப்போ தான் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி நான் குடும்பத்தோட ஒரு தடவை நாகப்பட்டினத்துக்கு மதுரையிலிருந்து நைட்டு டேக்ஸி பிடிச்சி போனோம் அந்த ஆள் ஒரு வயசான மனுஷன் அவரு தான் இதை சொல்லிக் கொடுத்தார் ஆரஸ்வதி பாட்டில் நாலஞ்சு கொண்டு வந்திருக்கார் அப்பப்போ ஒரு மணிக்கு ஒரு தடவை டீ கடையில் நிப்பாட்டி ஆரஸ்வதி டீயில் ஊற்றி ரொம்ப சுறுசுறுப்பாக ஓட்டி என்ன ஆச்சுன்னா ஏழு மணி ஆன உடனே பொழுது பிடிஞ்சது உடனே அந்த ஆரஸ்வதி டீயை விட்டுட்டார் ஏழு மணிக்கு தூங்கி ஒரு ஆலமரத்தில் ஒன்று இடித்தார் நாங்கள் மூணு பேரும் பட்டுக்கோட்டை ஆஸ்பத்திரியில் கிடந்தோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இந்த யாமம் என்பது மூளையை தூங்க வைக்கிறது சூரியனுடைய பவர் பாருங்கள் பட்டப்பகலில் நீங்கள் முடிச்சிருக்கிறதுக்கு காப்பீட்டு இல்லாமலே இருக்கலாம் ஆனால் சில பேர் காப்பிக்கு அடிமையாக இருக்கிறாங்க அது வேறு விஷயம் நார்மல் மேனுக்கு பகலில் ஜஸ்ட் லைக் தட் தூக்கம் வராது ஆனால் இரவில் இருக்கணும்னு சொன்னால் ஏதாவது இன்ஸ்டிகண்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் பூஸ்ட் அதுக்கு இது குடிக்கணும் ஏதாவது பண்ணணும் காரணம் என்ன சூரியன் இல்லை சூரியன் இல்லைன்னு சொன்னால் மூளையானது சுறுசுறுப்பை விடுகிறது அதனால்தான் அதிகாலை பொழுதுல சூரியன் உதிக்கிற போது பிரம்ம முகூர்த்தத்தில் மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற காரணம் அதில் எப்படியும் கொஞ்சமாவது தயிர் சேர்த்துக்கிற பழக்கம் வேணும் தயிர் மோறு சேர்த்துக்கிட்டீங்கன்னா புத்தி கூர்மையாக இருக்கும் என்று அலோபதி டாக்டர்கள் சொல்கிறாங்க நம்ம பிராமண குடும்பங்களில் தயிர் மோர் நிறைய சேர்த்துக்குவாங்க அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் புத்தி குருமை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் தயிர் மோறு தான் அது மூளைக்கு ரொம்ப நன்மை செய்கிறது என்று சொல்கிறார்கள் உடம்புல மொத்தம் ஆறு லிட்டர் இரத்தம் இருக்குதுன்னா அதில் ஒன்று லிட்டர் இரத்தம் மூளைக்கு மட்டுமே பயன்படுதான் மீதி நாலரை லிட்டர் இரத்தம் அந்த ஹோல் பாடிக்கு ஒன்று லிட்டர் இரத்தம் இந்த சிறு மூளைக்கு மட்டும் என்றால் அந்த மூளையில் எவ்வளவு அணுக்கள் இருக்கின்றன அந்த மூளை எவ்வளவு பயங்கரமாக வேலை செய்யுது இது கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது வானத்தில் இருக்கிற சூரியன் அவன் உதிச்சிட்டான்னா இந்த புத்தி தாமரை விரிஞ்சிடும் அவன் மறைஞ்சிட்டானா இது தூங்கிடும் அதனால தான் இரவில் நிம்மதியாமல் தூக்கம் வர்றது ராத்திரில கண்டு முடிக்கிறதுனா உஷ்ணம் பகலில் தூங்குனா உஷ்ணம் அதாவது உடம்ப நாம் கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம் அப்படி பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் யாமினி உஜ்வலேந்து உஜ்வலேந்து பிரகாசமான சூரியன் இந்துனா சாரி சந்திரன் இந்து மதிய சில பெண்களுக்கு பேர் வைப்பாங்க இந்துனா சந்திரன் சந்திரன் சில இடங்கள்ல பிரகாசமா இருப்பான் உஜ்வலை இந்து தித்திய ஒளி இக இங்கே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் திவசக அந்நிய பகல் இன்னொரு இடத்துல இருக்கும் தீவிர ஆதபக சக மிகுந்த உஷ்ணத்தோடு இருக்கும் அப்படிங்கிற இந்த சந்திரனுக்கும் மூலிகை என்னடா ஒரு சம்பந்தம் அப்படின்னா சூரியன் மூளையை சுறுசுறுப்பாக்கும் சந்திரன் மூளையை பைத்தியமாக்கும் பைத்தியக்காரங்களுக்கு பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப பயங்கர தாக்கம் மூளை நரம்பெல்லாம் ரொம்பவும் மென்டல் அஃபெக்டேஷன் ஆகும்னு சொல்லுவாங்க சந்திரன் வந்து பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்க தவிர அந்த சந்திர வெடிஷத்தில் படுத்திருந்தால் வாதம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த முடக்கத்தான் கீரைகள் கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது சாப்பிட வேண்டியிருக்கும் இந்த சிறுநீர் கழிக்கிறவங்க ரொம்ப நேரம் ஒன்றுக்கு இருக்காமல் இருந்தால் என்ன ஆகுதுன்னா அந்த யூரிக் ஆசிட் என்ன பண்ணுது அந்த மூட்டுகளில் போய் வலி உண்டு பண்ணக்கூடிய சில படிமங்களை தங்க வைக்கிது அதை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த முடக்கத்தான் கீரை இருக்குது அதனால் அதை வந்து தோசையில் கலந்து சாப்பிட்லாம் அந்த முடக்கத்தான் கீரிய சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கு சந்திரனுடைய உஷ்ணமானது சூரியனுடைய உஷ்ணத்தை விட கடுமையானது என்று சொல்லுவார்கள் அது உடம்புக்கு நல்லதில்லை என்றும் சொல்லுவார்கள் அப்படிலாம் வைத்தியசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பாசிப்பயிர் இருக்கையா பாசிப்பயிர் வந்து மூளைக்கு நல்லது துவரம்பருப்பு சேர்த்துக்கிறத விட பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறது மூளைக்கு நல்லது ராமருக்கு பாசி பருப்பை தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்றதுனா இஷ்டமாக கோசம்புடின்னு சொல்லுவாங்க ராமநவமி அன்னைக்கு அதை தான் எல்லாருக்கும் கொடுக்குறது அவருக்கு பிடிச்சமான டிஃபன் என்ன அப்படின்னா பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற போட்டு அவர் பாட்டு சாப்பிட்டு வாங்கிருப்பார் அது வந்து புத்தியை நல்லா வளப்படுத்தும் மூளைக்கு நல்லது ஆனால் இந்த கப்பக்கிழங்குன்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா மரவள்ளிக்கிழங்கு அதெல்லாம் புத்தியை மந்தப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு சில பேர் அந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அது ஞாபக சக்தியை மந்தப்படுத்தும் ஓரளவு கிழங்கே ஓரளவுக்கு மேலே சாப்பிட்டா மதம் மதம் மதம் மதம்னு இருக்கும் அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓரளவு லிமிட் தான் வேணும் யாமனி உஜ்வலையந்தூர் தித்துரீக திவசகா அந்நியத்திர திவசக அப்படின்னா பகல் அதாவது டே ஒரு நாள் இங்கே பக்கம் இரவாக இருக்கிறபோது அங்கே நிச்சயமாக பகலாக இருக்கும் நேற்று திரு பிரேம்நாத் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கி வந்து உலக சூரிய தினமா அன்னைக்கு வந்து வராக ஜெயந்தி கொஞ்சம் லேட்டாக சொல்லிவிட்டேன் நான் இன்றைக்கே சொல்லியிருக்கேன் நாளைக்கு உலக சூரிய தினம் உலக சூரிய தினத்திலேருந்து நம்ம வந்து சூரிய சிதகம் படிக்கிறோம் அதை மக்களுக்கு சொல்லுங்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னார் சூரியனை வந்து அகில உலகத்திலும் ஒரு தகுந்த ரெக்கக்னிஷன் கொடுத்து வைத்திருக்கிறார் இன்கா இனம் என்று ரெட்டினில் ஒரு சொசைட்டி இருக்கு அவங்களுக்கு சூரியன்தான் முக்கியமான தெய்வம் திவசம் அந்நியத்தரை இந்த திவசங்கிற வார்த்தை மலையாளத்தில் இப்பவும் இருக்குது ஒரு திவசம் ரெண்டு திவசம் அப்படிம்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்னு ஆனால் இங்கே தமிழில் என்ன ஆகி போச்சு இந்த இறந்தவங்களுக்கு கொடுக்குறாங்கள தர்ப்பணம் அதுக்கு தேவசங்கராயம் ஓவிய சாமிநாதகர் ஒரு ஜோக் சொன்னார் தருவ என்ன அப்படின்னா ஒரு ஐயர் வந்து தன்னுடைய மனைவிக்கு திவசம் பண்றதுக்கு தலையில நிறைய சாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு காவிரி கரை வரும் போயிட்டு இருந்தாராம் அப்போ இன்னொருத்தரை பார்த்து என்னங்க என்னமோ சும சுமந்துக்கிட்டு போறீங்க கூலிக்கார மாதிரி நண்பர் கேட்டதுக்கு தலை விதி வசம் அதாவது எல்லாம் என் தலைவதி சுமக்கிறங்கிற மாதிரி அர்த்தம் அத ரெண்டா பிரிச்சா தலைவி திவசம் தலைவின்னா மனைவி மனைவிக்கு திவசம் அப்படின்னு அர்த்தம் தலை எல்லாம் என் தலைவீதி அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படி சொல்லுவாரு அப்போ ஒரு திவசம் அந்த பொருளையும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க நாள் என்பதுக்கு பல அர்த்தம் ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி வந்துவிட்டால் முட்டாளிகள் தினம் வரும் ஃபூல்ஸ் டே அப்படின்னா அது எப்படி ஏற்பட்டதுன்னா ஒரு காலத்தில் ஃப்ரான்ஸில் ஏப்ரல் ஒன்று தான் நியூ இயர் டேயாக இருந்ததும் முதல்ல பழைய பழக்கம் பிறகு பின்னால்லாம் மன்னர்கள் அது மாற்றினாங்கன்னா அது மாற்றின பிறகும் பழைய ஞாபகத்தில் சில பேர் ஏப்ரல் ஒன்றாந்தேதி வந்து நியூஈயருக்குரிய வாழ்த்து வைக்கிறவாங்களாம் அல்லது நியூஈயக்குரிய பலகாரங்கள் வாங்கிடுவாங்களாம் அப்புறம் மற்றவங்க சிரிப்பாங்களாம் பழைய ஞாபகத்தில் இருக்கிறியா ஃபூல் அப்படி வாங்கலாம் அதனால் அது ஃபூல்ஸ் டேன்னு ஆகிப்போச்சான் ஏற்பட்ட முட்டாள்தினம் அகில உலகமும் இன்றைக்கி பறவி போய் ஏப்ரல் ஒன்றுன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறது அப்படின்னு ஒரு பழக்கம் ஆகிப்போச்சு டே திவசகா அந்நத்திர தீவிர ஆத்தப்பகா சகா தீ ஆத்தப்பகனா உஷ்ணமான சூரியன் அர்த்தம் தீவிர ஆத்தப்பகா இங்கே வந்து சந்திரன் குடுக்குழு குழு வீசிக்கிட்டு இருப்பான் பௌர்ணமி சந்திரன் அவரவர் ஜாலியாக சித்திர பௌர்ணமிக்கு கட்டு சாதம் கட்டிக்கிட்டு காவேரி கரையோரமாக பொங்கல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அதே நேரம் அங்கே தீவிர ஆத்தப்பகா மகா உஷ்ணமான கதிர்களோடு உலகத்தின் மறுபக்கத்திலே சூரியன் கொதித்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறார் அப்போ இது ஒரு அதிசயமான ஒரு பூகோள அமைப்பு பகவான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்றார் ஆத்தப்பகங்கிற வார்த்தையை இரண்டு மூன்று வகையாக பயன்படுத்துவார்கள் விசர்க்கத்தோடு யூஸ் பண்ணால் அது சூரியனை குறிக்கும் ஆத்தப்பக விசர்க்கமும் இல்லாமல் ஆத்தப்ப அப்படின்னா மிகுந்த துன்பப்படுத்துதல் காயப்படுத்துதல் அதுக்கு ஆத்தப்பான்னு வரும் ஆனால் இங்கே விசர்க்கம் இருக்குது ஆனால் அந்த மீனிங் ஒரே ஃபேமிலி தான் ஹிட்லர் வந்து மின்னல் போர் மின்னல் போர்னு ஒரு போர் செஞ்சான் அது என்னென்னா ஒரு ஊரை தாக்க நினைச்சான்னா அந்த ஊரில் இருக்கிற தொலைபேசி தந்தி எல்லா இணைப்புகளையும் முதல்ல துண்டிச்சிருவான் அவங்களுக்கு தெரியாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா விமானத்தில் வந்து குண்டுமடை பொடியும் திடீர் பேராசூட்டில் ஜெர்மானி வீரர்கள் குதித்து எல்லா வீடுகளுக்கும் தீ வச்சு அத்தனை பேரையும் சுட்டு பொசிக்கிடுவாங்க இந்த மாதிரி தாக்குதல் ஏற்படும் போது யாராலும் இன்னும் செய்ய முடியாது இப்படி அவன் வழி கொண்ட உயிர்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அதெல்லாம் அந்த ஆத்தப்பாங்கிறது தாங்க முடியாத உஷ்ணம் எதிர்பாராத நமக்கு துன்பம் வரும்போது ஆத்தப்பா அப்படிங்கிறது தீவிர ஆத்தப்பகா சகேச காலி எத் வஷ்யா யாருக்கு வசப்பட்டு தேசமும் காலமும் இது நியம பகவானுடைய படைப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிறதோ தேசம் என்ற வரையறையும் காலம் என்ற வரையறையும் தேசம் என்ற வரையறையினா கிழக்கு மேற்கு வடக்குங்கிற திசை சூரியன் உதிப்பதனாலே தான் ஏற்படுகிறது சூரியன்னு ஒரு தை இல்லைன்னா கிழக்குங்கிற திசைக்கே வேலை இல்லை அதுதான் தேசம்ங்கிறது காலம் அப்படின்னா பகல் இரவு காலை மாலை மதியம் இப்படியெல்லாம் பிரிவுகள் ஏன் ஏற்படுதுன்னா சூரிய உதயத்தினாலே தான் நமக்கு காலமே ஏற்படுது இல்லாட்டி நமக்கு வருஷம் இல்லை மாதம் இல்லை தேதி இல்லை மாலை இல்லை காலை இல்லை நமக்கு கேலண்டரே இல்லாமல் போயிடும் அதனால சூரியோதயம் தான் முக்கியம் என்று சொல்றார் எப் யாருடைய வசத்திலே வஷ்யவ் அப்படின்னா வசத்திலே இருமை அது வஷ்யவ்னு போட்டிருப்பாருங்க இருமை சமஸ்கிருதத்தில் ஒருமை இருமை பன்மை என்று மூன்று இருக்கு ஆனால் நம்ம வழிகளில் சாதாரணமா ஒருமை பன்மை ரெண்டு தான் பாக்குறோம் இருவர் வந்தாங்கன்னா அதுக்கு இருமைன்னு பேர் இது வந்து எத் வஷ்யவ் தேசம் காலம் என்ற இரண்டு குறிக்கிறதுனால இருமை யாருடைய வசத்திலே தேசமும் காலமும் இருக்கிறதோ இருக்க வேண்டும் என்று நியமையதா நியமிக்கப்பட்டிருக்கிறதோ பகவான் வந்து அப்படி நியமனம் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற அதாவது இயற்கையின் கண்ட்ரோல்ல தான் நம்முடைய பூமியிலே எல்லாம் இயங்குது அப்படிங்கிறத சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி கிழக்குனாலே சூரியன் அறியப்படவில்லை சூரியனாலே கிழக்கு அறியப்படுகிறான் அதே மாதிரி காலை வேளையும் மாலை வேளையும் சூரியனால் தான் அறியப்படுகிறானே தவிர மதியத்தை வைத்து மாதத்தை வைத்து சூரியன் அறியப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு உங்கள் அறியாமலே சித்திரை மாசத்தை உண்டு பண்றது சூரியன் உங்கள் அறியாமலே மார்கழி மாசத்தை உண்டு பண்றது சூரியன் உங்கள் அறியாமலே எல்லா கிரகணங்களையும் எல்லா நாடுகளையும் இரவுகளையும் வாரங்களையும் உண்டு பண்ணுகிறவன் சூரியன் அவனுக்கு நன்றியாக இருங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துல சொல்றேன் இயற்கையை விட்டு நாம் ரொம்ப பிரிஞ்சு போறோங்கிறத ஒரு பொதுக்கவிதையை சொல்லுது பாருங்க தென்றல் இல்லை ஏர்கூலர் இருக்கிறது குயில் இல்லை டேப் ரெக்கார்டர் இருக்கிறது நண்பர்கள் இல்லை நாவல்கள் இருக்கின்றன சிரிப்பு இல்லை டெலிவிஷன் இருக்கிறது எல்லாமே இப்ப செயற்கை ஆகி போயிடுச்சு இது இல்லாமலே அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா தென்தல் இருந்தது குயில் இருந்தது நண்பர்கள் இருந்தார்கள் சிரிப்பு இருந்தது இப்ப அது இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துச்சு அவ்வளவு தூரம் செயற்கை இயற்கையை பண்ணிருச்சு இது நல்லதுல அப்படின்னு ஒரு புதுக்கவிதையே சொல்லுகிற அப்போ இயற்கையின் சக்திகளை தன் வசத்தில் வைத்திருக்கிறான் சூரியன் தேச காலோ எதி நியமயத்தோ நோ தூ எம் தேச காலா நோ தூ சூரியனை தேசமும் காலமும் வசத்தில் வைத்தில்லையோ எந்த சூரியன் தேசத்தையும் காலத்தையும் வசத்தில் வைத்திருக்கிறானோ அப்படின்னு அர்த்தம் முதல் வரியில் எந்த சூரியன் தேசத்தையும் காலத்தையும் வசத்தில் வைத்திருக்கிறானும் விவரமாக எழுதிட்டு அடுத்த வரியில் எந்த சூரியனை தேசமும் காலமும் வசத்தில் வைத்திலையோ அப்படின்னு சொல்கிறேன் அதாவது ஒரு விஷயத்தை அழித்து சொல்கிறதுக்கு பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க ஒரு தகப்பன் மகனை கண்டிக்கிற போது பேய் நான் தான் தான் அவனுக்கு சோறு போட்டு வளர்க்குறேன் நீ எனக்கு சோறு போடலை அப்படின்னு சொல்லுவோம் நான் தான் சோறு போடுறேன்னு சொல்லும் போதே அதில் விஷயம் தெரிஞ்சு போச்சு திருப்பி எதிகிட்டவன் சொல்கிறான் நீ எனக்கு சோறு போடலை அப்படின்னா அந்த விஷயத்தை உடன்பாடாகவும் சொல்லி எதிர்மாறாகவும் சொல்லி அவனை வந்து திருப்தி கண்டிக்கிறதுக்காக வலியுறுத்துறதுக்காக அப்படி சொல்கிறேன் முதல் வரியில் தேசத்தையும் காலத்தையும் எந்த சூரியன் வைத்திருக்கிறானுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த வரியில் எதிர்மறையாக எந்த சூரியனை தேசமும் காலமும் வசத்தில் வைத்தில்லையோ என்று அந்த சூரியனுடைய பெருமையை அந்த மாதிரி சொல்கிற அவ்யாத் சகங்கிற தேச காலம் ப்ளஸ் அவ்வியாத் ரெண்டும் சேரும்போது தேச காலாவவ்யாத்துன்னு வரும் ஆனால் எப்படி பிரித்து படிக்கணும்னா அங்கே உங்கள் புஸ்தகத்தில் வவ்யாத் சார் ஆனால் ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்ம் வந்து அவ்யாத் சக வரணும் அவ்யாத்துன்ன காக்கட்டும் அந்த சூரியன் உங்களை காக்கட்டும் இந்த சூரியன் தேசம் காலம் ரெண்டையும் வச்சிருக்கிறான் அப்படின்னா இதிலையே எல்லாம் அடங்கி போகுது இன்னொரு அர்த்தம் என்னென்னா இந்த உலகம் முழுக்க அவன் கண்ட்ரோலில் இருக்கு காலம் முழுக்க அவன் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா எனக்கு காலம் சரியில்லைங்கிற வார்த்தையே உங்கள் வாயில் வர வேண்டிய அவசியம் இல்லையே அவனுடைய அருள் இருக்கிற போது காலம் அவன் வசப்பட்டு இருக்கிற போது எனக்கு காலம் சரியில்லை அப்படிங்கிற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகம் முழுக்க அவன் வசத்தில் இருக்கிற போது நான் அந்நிய நாட்டில் எனக்கு சரியாக விவரம் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவன் அருள் இருக்குமானால் எந்த நாட்டிலையும் உங்களுக்கு நண்பர்கள் வருவார்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் அவன் அருள் இல்லையா உள்ளூர்லேயும் எல்லாம் குண்டகமெண்டக ஆகிப்போம் சமீபத்தில் ஒரு கேஸ் பாருங்கள் ஒரு பேங்க்கில் டிடியில் ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு இருக்கு டிடி அந்த டிடியில் எழுதப்பட்ட தொகையை அதே மாதிரி இங்கில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான் செவன் தௌசண்ட் அப்படின்னு இடத்துல செவன் எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தானே வந்து தௌசண்ட்னு எழுதிருப்பாங்க அந்த ஸ்பேஸில் டி ஒய் சேர்த்துட்டான் நம்பர் இருக்கிற இடத்துல ஒரு ஜீரோ சேர்த்துட்டான் என்னாச்சு சரியா போச்சு இதை பேங்க்கில் கொடுத்த விட பேங்கில் நம்பிக்கையின் அடிப்படையில் தானே டிராஃப்டை வாங்கிட்டு அது நிறுத்த தொகையை கொடுக்குறாங்க பின்னால் அவங்க வெரிஃபை பண்ணுறது டிடி வந்து சரியா இல்லையான்னு அது ஆகி போய் கடைசியில் அந்த ஆள் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப தூரம் போகிறதுக்கு முன்னாலே அது தப்பை கண்டுபிடிச்சி உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் அதனால் இதெல்லாம் ஒரு நேரங்காலம் சரியில்லாத ஒரு சமயத்தில் வரதானே ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடுறபோது ஒரு ரெண்டு வரி ஸ்பேஸ் வீட்டுக்கு கையெழுத்து போட்டால் அதில் புதுசாக இஷ்டப்படி சில விஷயத்தை சேர்த்துக்கிறான் நம்ம கையெழுத்து போடும்போது நம்பிக்கையில் போடுறோம் ஆனால் அந்த ஸ்பேஸில் அவன் இஷ்டத்துக்கு பல வார்த்தையை சேர்த்து இதே பாண்டிச்சேரியில் ஒருத்தர் என்ன பண்ணார் தன் சகோதரன் தானேன்னு சொல்லி ஒரு பத்திரத்தில் ஒரு நாலு விறக்கடை இடம் விட்டு கையெழுத்து போட்ட அந்த சகோதரன் நாலு விறக்கடையில் இஷ்டத்துக்கு அவன் ஃபில்லப் பண்ணி இந்த வீட்டில் பாதி தனக்குன்னு இருந்தது முழுசும் தனக்குன்னு கடைசியில கோர்ட்டில் பார்த்தா நான் அப்படி எழுதுறேன் பார்த்தா இருக்கு இருக்கு ஐயா அப்படிங்கிற பார்த்தா இவ்வளவு வேறு நடந்திருக்கு அப்ப இதெல்லாம் வந்து கனப்பொழுது ஐயா இருந்தான் எவ்வளவு தவறுகள் நடக்குது அதான் தேசம் காலம் எல்லாத்தையும் வசத்தில் வைத்திருக்கிற அந்த சூரியன் உங்களை அவ்யாத்து காக்கட்டும் அவன் காத்தான்னா உங்களுக்கு இந்த மாதிரி தப்பு தண்டாள் பிரச்சனைகள் வரதிலே கிடையாது ஸ்வப்பிரபுத்வ அப்படின்னா அதன் எஜமானத்துவத்தை பிரபுத்துவம் அப்படின்னா தலைமை பொறுப்பை இந்த சகல உலகங்களினுடைய தலைமை பொறுப்பை ஆஹித்த எடுத்துக்கொண்டு புவனஹிதா இந்த உலகங்களுக்கு நன்மை செய்கிறான் சூரியன் அதாவது தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நன்மை செய்கிறதுக்காக வீட்டு பிள்ளைகளுக்கு வழக்கக்கூடிய தலைமை பொறுப்பை தான் எதுக்காக எடுத்துக்கிறா அவளுக்கு நன்மை செய்கிறதுக்காக ஆசிரியர் வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுடைய தலைமை பொறுப்பை ஏன் எடுத்துக்கிறாருன்னா அந்த பிள்ளைகளுக்கு பாட சொல்லி தரதுக்காக அதுபோல ஸ்வப்பிரபுத்வ தன்னுடைய தலைமை பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டான் இந்த ஆதவன் அப்படிங்கிறார் உயிர்கள் மீது உள்ள கருணையினாலே இந்த தலைமை பொறுப்பு நமக்கு இருந்தால் தான் இவங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க இவங்க தப்பு பண்ணாமல் இவங்களை நம்ம காப்பாற்றலாம்னு சொல்லி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரன் எப்போவுமே தலைவர் என்ற ஒருவர் இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லை ஒரு மதம் இல்லை ஒரு நாடு இல்லை ஒரு வீடு இல்லை எல்லாமே வந்து ஒரு சிறு அளவிலாவது பெரு அளவிலாவது தலைமை இருக்கணும் தலைமைன்னு ஒரு இருந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக நடக்கும் தசரதன் இறந்த உடனே மந்திரிகள்லாம் கூடி என்ன சொல்கிறாங்க ராஜா இல்லாத நாட்டிலே திருடர்கள் பெருகுவார்கள் அடங்காமை அதிகரிக்கும் எனவே உடனடியாக அடுத்த விஷயத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று துணிக்கிறார்கள் தலைமை பொறுப்புங்கிறது அவ்வளவு அவசியமானது ராமானுஜருடைய காலத்தில் ராமானுஜர் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தாங்கன்னா ராமானுஜர் பூலோகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போனார் அப்படின்ன உடனே ஸ்ரீ நம்பி குகதாசர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு மரத்தில் ஏறி அங்கே இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு குதிக்க போய்ட்டார் அப்போது அனந்தாழ்வான்னு ஒருத்தர் சொன்னாரா ஓய் நீ குதிச்சா உயிர் போகாதியா கீழே இறங்கி பாருமையா அப்படின்னா என்ன அப்படி சொல்கிறீருன்னு ராமானுஜர் திருநாடு போயிட்டார் பூமியில் இல்லைங்கிற செய்தி உங்களுக்கு எப்போ காதல் விழுந்தது காலையில் ஆறு மணிக்கு விழுந்தது இவ்வளோ நேரம் சோகமாக உட்காந்துருந்தேன் ஏறக்குற மத்தியானம் மூணு மணி ஆகி போச்சு இப்போ மரத்தில் போய் ஏரியா குதித்து உயிர் விட போகிறீரா அவர் போய்விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனே வெடிக்காத இதயம் மரத்துலேருந்து குதிச்சால் மட்டும் சாக போகிறீரா வெடிக்காதியா உனக்கு உயிர் புரியணும்னு ஆண்டவன் எழுதலை இறங்கியா அப்படின்னார் அவ்வளோ தலைமை பொறுப்பின் மேல மக்கள் பக்தியாக இருந்தார்கள் ஹீரோஷிமா நாகஷாகி குண்டு போட்டது அமெரிக்கா உடனே ஜப்பானிய ராஜா என்ன பண்ணிட்ட வழி இல்லாம அமெரிக்காவிடம் சரணடைந்து விட்டார் அப்படி சரணடைந்த போது வாங்கி தர முடியாததுக்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அழுதாங்கனா அவங்க குண்டு போட்டு ஜப்பானுடைய வலிமை கம்மியா இருந்ததுனால அடிதாங்க முடியாம ராஜா போய் சரணடைஞ்சா அதுக்கு மக்கள் பொறுப்பு இல்லை ஆனால் மக்களுக்கு ராஜபக்தி எவ்வளவு இருந்ததுன்னா நம்ம ராஜாவுக்கு நம்மளால் வெற்றி வாங்கித்தர முடியலையே நம்முடைய ஆயுள் காலத்தில் நம்ம ராஜா இன்னொருத்தருக்கு முன்னால் போய் மண்டி போட்டாரே அது நமக்கு ஏற்பட்ட அவமானம் தானே என்று ஜப்பானிய மக்கள் ராஜாவினுடைய மாளிகை முன்னாலே கதறி அழுதார்களாம் அந்த இரண்டாம் உலக போரில் இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அதான் தலைமை மேலே அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஒரு பக்தி அப்படி இந்த நன்மை செய்வதனால தான் தலைவன் தலைவனாக இருக்கிறான் எல்லாரும் கொடுமை பண்றதுன்னு ஆரம்பிச்சுட்டா தலைமை பொறுப்பை நீடிக்காது சூரியன் நன்மை செய்கிறான் ஸ்வ பிரபுத்வ ஆகித ஆகிதன எடுத்துக்கொண்டு தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு புவனஹிதா புவன் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஹிதகா நன்மை செய்கிறான் இந்த உலகங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்காக அவன் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டான் இந்த போகர் என்று ஒரு மனிதர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்கெல்லாம் சித்தர்களில் ஒருத்தர் ஆயிரக்கணக்கான ஆண்டு உயிர் வாழ்கிறவங்க அவங்க பாட்டுக்கு தம் சேர்த்துட்டு அவங்க பாட்டுக்கு மேலோகம் போகலாம் இல்லையா இந்த மனிதர்களுடைய நன்மைக்காக வென்று பல நூல்கள் எழுதி வைத்தார்கள் சித்தர்கள் எழுதின நூல் போகிற நம்ம நன்மைக்காக கருணையினால் அவங்க எழுதி வைச்சாங்க அதில் அந்த போகர் தான் முத முதன்னு இந்த வர்ம அடின்னு ஒன்று தொடங்கி வச்சுது கராசியை சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான் இந்த வர்ம அடியை ஆரம்பித்து வச்சதும் அவர் அவர் சொல்கிறார் பூமியில் வந்து மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கின்றன அதில் சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் சென்சிட்டிவ் ரிசெப்டான்ஸ்னு நூற்றி எட்டு இடம் இருக்குது அந்த நூற்றி எட்டு இடங்களில் எங்கே தொட்டாலும் மனிதனுக்கு ரொம்ப தீவிரமாக வேதனை ஏற்படும் அதில் தொடுவர்மம்னு சில படுவர்மம்னு சில தொடுவர்மம் என்ற ஸ்தானங்களை தொட்டால் வலி ஏற்படும் கைகால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமே தவிர உயிர் போகாது ஆனால் படுவர்மம்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த படுவர்மத்தில் பட்டுட்டால் உயிரே போயிடும் அப்படின்னு அதை பிரித்து சொல்கிறேன் பிரித்து சொல்லி இந்த கலை உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் யானையை வீழ்த்தலாம் புலிய சிறுத்தைகளையும் வீழ்த்தலாம் நூறு பேரை தனியால் சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த கலையை சொல்லி கொடுத்துருப்பேன் இன்னமும் அந்த கலை வந்து மறைமுகமாக இந்த நாட்டில் சில இடங்கள் சில தபம் செய்யக்கூடிய யானைகள் ரகசியமாக வச்சுருக்கிறாங்க அதை அவங்க தற்காப்புக்காக வச்சிருக்கிறாங்க இந்தியன் சினிமாவில் காட்டுறாங்க அவர் இப்படிங்கிறாரு குத்துறாரு காலியாகிறார் இதெல்லாம் அந்த நோக்குவர்மம் படுவர்மம் தொடுவர்மம்னு சொல்கிறது அதில் இந்த பிரண்டைங்கிற ஒரு மூலிகை உடம்பு வந்து குளகுலன் ஆகாமல் இறுக்கமாக அதுக்கு வஜ்ரவல்லின்னு பேருங்கிறார் நீங்கள் வறுமை அடிய சண்டை போடணும்னா நீங்கள் ஹிப்பபட்டமஸ் மாதிரி பொது பொது பதில் இருந்தீங்கன்னா அவன் கற்று பிரயோஜனம் இல்லை அவன் உங்களுக்கு வறுமக்கலை வச்சுட்டு போயிடுவான் நீங்கள் சுக்காட்டம் இருந்து அவன் அடிக்க டக்குன்னு விலகிக்கிட்டு தாவி நீங்கள் திரும்பி அவனை அடிக்கணும் முகமது அரின்னு ஒரு தான் உலக பாக்ஸர் தானே அவனுடைய ரகசியமே என்னன்னா எதிரி குத்துற போது இவன் திரும்பி குத்த மாட்டான் முதல்ல ரொம்ப நேரத்துக்கு அவன் குத்துத்தன் மேலே விழாம குனிஞ்சு மினிந்து விலகி அதுபோறம் வீணாகும்படி பண்ணுவான் அவன் ஓங்கி ஓங்கி காற்றுல காற்றுல குத்திக்கிட்டு இருப்பான் நல்ல பத்து நிமிஷம் குத்த விடுறது அதுக்கப்புறம் இவன் களத்தில் இறங்குவான் அதுதான் வந்து லகுத்துவங்கிறது உடம்பு வந்து இறுகி இருக்கணும் அதுக்கு பிரண்டை ரொம்ப நல்லது வஜ்ஜர்வல்லி அந்த மூலிகையை சாப்பிடுங்கோ பிரண்டையை துவையல் அரைச்சி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அப்பப்ப நீங்கள் இந்த தாவரங்களுடைய மகிமையும் உணரணும் ஒரேடியா மாத்திரைகளுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கா நீங்கள் இந்த போக சாஸ்திரம் படிங்க சித்தர் சாஸ்திரங்கள் படிங்க எவ்வளோ விஷயங்கள் வண்டி வண்டியாக நால்புரம் உட்காந்து கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ ரகசியங்கள் அதில் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமானை வச்சு சீரகம் மிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை மாங்காய் தேங்காய் வெண்டக்காய் இதை வச்சு எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சமாவது நம்ம படிச்சுக்கிட்டா வைத்திய செலவு குறையும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் அப்படி இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதாக இயங்குவது போல இந்த என்ன பண்றாத்வ ஆகித புவனஹிதா தலைமை பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டதனாலே இந்த உலகுக்கெல்லாம் நன்மை செய்கிறான் அப்படி ஹேத்துகு நன்மை செய்வதற்கு அவன் காரணமாகிறான் இனக வக அக்னாம்னா நாள்களுக்கு இனஹானா சூரியன் நாள்களுக்கு தலைவனாய் ஹேத்துவாய் காரணமாய் இருக்கக்கூடிய சூரியன் அக்னா பகல் பகலுக்கு ஹேத்துவாய் இருக்கக்கூடிய இனஹா இனாங்கிறது சூரியனுடைய ஒரு பேர் நான் சொல்லியிருக்கிறேன் ரெட்டி இன்ட்ஸில் இன்கான்னு ஒரு இனம் இருக்கு அவங்க சூரியனை தான் வழிபடுகிறார்கள் அந்த இன்காங்கிற பேரு இனஹாங்கிற சான்ஸ்கிருட் வார்த்தையிலிருந்து வந்த பேர் அதான் இன்கா ஹேத்து அஹ்னாம் இனவகா அது எப்படி ஒண்ணா ஹேத்துன்னு ஒரு வார்த்தை அக்னாங்கிறது ஒரு வார்த்தை இனஹான்னு ஒரு வார்த்தை வகா வஹானா உங்களுக்கு இதில் ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய அளவு கருத்தை ஒரு ஸ்லோகத்தில் வச்சு திணிச்சிருக்கிறேன் அதில் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் போல் இருக்குது ஆனால் நெருங்கிருச்சு இப்போ தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகம் வந்துருச்சு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூறு இன்னும் மூணு ஸ்லோகம்தான் இருக்குது அப்புறம் நாலாவது வந்து பரசுருதி மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருது அதாவது ரெகுலராக நடத்திட்டு போனோம்னா இடையில் ஒன்றும் அடிப்படி விடாமல் பற்றி ஒன்று அந்த கடைசி நம்ம இந்த சூரிய சதகம் நமக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் பித்துக்குழி முருகதாஸ் அவர்கள் வந்து நிறைவேற்றி வச்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை தொண்டன் திரு டி கே பாலசுரமணியவர்கள்ட்ட ஒரு கருத்து தெரிவித்தேன் அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்து யார் யாரை பார்க்கணுமோ பார்த்து பேசி பேசி முடிவே பண்ணிட்டார் கடைசி நாளைக்கி நான் வர்றேன் அப்படின்னு பித்துக்குழி முருகதாஸ் சொல்லியிருக்கிறாராம் அவர் தான் இந்த சூரிய சதகம் பாராயணம் பண்ணி போன கண் திரும்ப பெற்றவர் கண்ணு குருடான மனுஷன் கண்ணு மறுபடி வரப்பெற்றவர் அந்த நன்றிக்கையாக அவர் என்ன பண்ணார் இலவசமாக அந்த புஸ்தகத்தை ஆயிரக்கணக்கில் அடித்து எல்லோருக்கும் கொடுத்தார் பிறகு இலவசத்தினுடைய இலவசமானது சாத்திரத்தினுடைய அருமையை குறைக்கிறது என்பதனாலே குறைஞ்ச விலையில் போட்டு விற்றார் அவர் மூலமாக தான் இந்த விஷயமே நமக்கு தெரியும் அதனால் அவர் வர்றது மிகவும் பொருத்தம் நினைத்தேன் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது போல் இருக்கு பெருமாள் பேர் வர ஒத்துக்கொண்டாராம் அதனால இந்த பாக்கிய இந்த மூணு ஸ்லோகத்தையும் முடிச்சிட்டோன்னா இறுதி நாள் அவருடைய நிறைவுரையை நாம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெறலாம் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் தீபே யோ அஸ்தாச்சலோ அஸ்மின் பவதி கலு ச ஏவ அபரத்ர உதயாதிரிர் யா யாமினி உஜ்வலே இந்து துத்திர் ஏக தினசோ அந்யத்திர தீவிர இது வரைக்கும் ஒரே கருத்து இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது உலகில் ஒரு பகுதியின் அஸ்தமனகிரி இன்னொரு பகுதிக்கு உதயகிரி ஒரு பகுதியின் உதய அஸ்தமனகிரி இன்னொரு பகுதிக்கு உதயகிரி ஆகிறது ஒரு பகுதியில் இரவில் நிலவழி இருக்கும்போது மறுபகுதியிலே சூரியனுடைய வெயில் உக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த கருத்தை இதில் வச்சுருக்கிறார் ஒரு இடத்துல ஒரு மேல்நாட்டு விஞ்ஞானி என்ன எழுதுகிறார் அப்படின்னா இந்த சுக்ரீவன் வானரங்கள் சீதையை தேடி புறப்படும் போது வழிகாட்டும் முகத்தான் சில கருத்துக்களை சொல்கிறார் அப்படி சொல்லும்போது நீங்கள் அப்படியே வடக்கு நோக்கி போனீங்கன்னா அதோட பூமி முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அண்டை வெளி தான் நீங்கள் கிளை விழுந்துடா பிள்ளைங்க அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்கிறார் அப்புறம் ஒரு பக்கம் சொல்லும்போது பிடி போனிங்கன்னா ஒரு மலை வரும் அங்கே தான் சூரியன் உட்காந்துருக்கிறாரு அங்கேருந்து தான் டெய்லி கிளம்புறாரு அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்குறபோது இந்தியர்களுக்கு சூரியன் உதிப்பதுமில்லை மறைவதும் கருத்து தெரியவில்லை என்பதும் பூமியானது உருண்டு என்பது தெரியவில்லை என்பதும் புலனாகிறது பூமியை இராமாயணம் எழுதிய வால்மீகி உள்பட தட்டையாக இருக்கிறது என்று நினைத்திருக்கிறார் என்று தெரிகிறது அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கிறார் இப்போது வால்மீகி ராமாயணத்தில் இந்த மாதிரி ஒரு பகுதி வர்றது என்னமோ நெஜம்தான் ஆனால் இங்கே நீங்கள் முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆட்சேபனை என்னென்ன இதை சொல்கிறது யாரு சுக்ரீவனுங்கிற குரங்கு சொல்லுது அவன் தனக்கு தெரிஞ்ச சித்திரிவின்படி அவன் என்ன சொல்கிறான் அப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் உலகம் முடியும் போது இருந்தது நான் திரும்பி வந்துட்டேங்கிறான் உலகம் முடிய போகுதுன்னு அவனுக்கு தெரியுமா சுக்ரீவனுடைய அறிவு எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம தான் பார்க்குறோமே ராமனுக்கு வாக்கு கொடுத்துட்டு மூணு மாதத்தில் வர்றேன்னு சொல்லி போனவன் அண்ணன் மனைவியும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரே உல்லாசமாக இருந்து அறிவு விட்டதனமாக நடந்து லக்ஷ்மணன் அடிவாங்க தெரிஞ்சான் புத்தியிலேயே குரங்கு பற்றி மோசமான பற்றி மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவான் இவன் சொல்கிறத வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் பூகோள சாஸ்திரத்தை பற்றி எல்லோரும் இதுதான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது நியாயமில்லை அடுத்தா அவன் சொல்கிறான் இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு மலை வருது அங்கேதான் சூரியன் உட்காந்துருக்கிறான் அப்படின்றான் இப்போ அங்கே இருந்து டெய்லி சூரியன் கிளம்புறதாகவும் ட்யூட்டி முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் உட்காந்துக்கிறதாகவும் சுக்ரீவன் சொல்கிறான் இது சுக்ரீவனுடைய கணிப்பு சுக்ரீவனுக்கு வானசாஸ்திரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ஜோதிஷத்தை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு அனுமனை சொல்லுங்கள் வாயு அறிவில் பெரியவன் அவன் சூரியன்கிட்டயே வந்து கல்வி கற்றவன் அதனால சுக்ரீவன் தான் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தனுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு எந்த விதமான நியாயமான அறிக்கமெண்ட் இதோ பாருங்க ஆறாம் நூற்றாண்டுல ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மயூர கவிக்கு பாடஞ்சொல்லிக் கொடுத்த ஒரு குரு பரம்பரை இருக்குல்ல அது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கும் இல்லையா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் இருந்து வந்திருக்கும் இல்ல அவர் சொல்றாரே ஏக காலத்திலே பூமியின் ஒரு பக்கம் இருளும் ஒரு பக்கம் வெளிச்சமும் இருக்கும் என்றால் பூமி தட்டையா இருந்திருந்தால் அது எப்படி சாத்தியம் பூமி உருண்டையா இருந்தால் தானே அது சாத்தியம் அதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒரே இடத்துல சூரியனும் சந்திரனும் ஒளி கொடுக்காது அப்படிங்கிறதையும் சொல்றாருல அப்ப அந்த அளவு அவங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா இது வந்து தற்கால விஞ்ஞானிகளுக்கு அதாவது நாத்திகம் பேசக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் யாராவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா இந்த ஸ்லோகத்தை இந்த மாதிரி சூரிய சதகம் தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகத்துக்கு நீங்கள் படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாதத்தை சொல்லுங்க நீங்கள் துணிஞ்சு சொல்லலாம் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் நான் அடுத்தது தேச காலோபிதி நியமயதோ நோ தூயம் கால இந்த தேசமும் காலமும் சூரியனுக்கு எப்படி வசப்பட்டு இருக்கிறது என்றால் சூரியன் இல்லை என்றால் காலப்பிரிவினையே கிடையாது இப்போ ஒரு பெண் வந்து சூரியன் உதிக்க வேணாம்னு சொல்லிட்டா ஏன்னா சூரியன் உதிச்சா தன் கணவன் செத்து போவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் இருக்கு அப்படிங்கிறக்காங்க அப்போது சூரியன் உதிக்கவில்லைங்கிற போது என்னாச்சா நவகிரகங்கள் எல்லா கிரகங்களும் ஸ்தம்பனம் ஆகி போச்சு நட்சத்திரங்கள் சம்பனம் ஆகி போச்சு கிரகபலன்கள் நல்லது கெட்டதுகி ஜதியாக மாறிங்கையாகணங்கள படிக்கிறீட்டையும் க அவன் ஒருவனை இந்த சூரிய நாராயணன் ஒருவனுடைய கருணை நமக்கு இருக்குமான நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்று ஒரு கருத்து நமக்கு தெரியுது நம்ம ஏறக்குறைய முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்ரீமன் நாராயணன் சூரியனுக்குள்ளே அந்தரியாமியாக இருந்து அருள் பாலிக்கிறான் ராமனுக்கே ராவணனை கொள்வதற்கு ஜெயத்தை தந்தவன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தினம் தொழுது வந்தால் உங்களுக்கு சகல வழிபாடும் அதில் அடங்கி போகுது நவகிரக வழிபாட்டில் நாட்டம் உள்ளவங்களுக்கும் அது அடங்கி போகுது வைஷ்ணவங்களுக்கும் அது நாராயண பெருமான இருக்கிறதுனால அது அடங்கி போகுது சகல தேவதைகளுக்கும் முன்னோடி அப்படிங்கிறதுனால சகல தேவதைகளுக்கும் மேலே ஒரு பாட்டு அந்த காலத்தில் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளர் யாவரையும் வணங்குதல் போல்னு ஒரு தனி பாடல் அது மாதிரி இங்கே சூரிய நாராயணனை கும்பிட்டா சகல வைதிக தெய்வங்களும் வழிபாட்டுக்குரியதாகிறது நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் எத் வை தேச காலாவை குறிப்பா, பிரயாணம் வந்து நமக்கு பின்னால புரோட்டாவே நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டான்னு சொன்னால் நமக்கு ரொம்ப எரிச்சல் சமீபத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் லியோனி பட்டிமன்றத்தில் ஒரு ஜோக்கு கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர்னு ஒரு ரயில் இந்தியாவிலேயே மிக மெல்ல மெல்ல போகக்கூடிய நத்தை வேக ரயில்களில் இது ஒன்றும் அதை பற்றி சொல்லும்போது நீங்கள் ரயிலில் பிரயாணம் பண்ணும்போது அப்பப்போ ஜன்னல திறந்து பார்ப்பாங்களாம் வண்டி போகுதா நிற்குதான்னு அந்த ஸ்பீடில் போவாங்களாம் அதனுடைய வேகத்தை பற்றி சொல்கிறாங்க ஒரு பிரயாணி புதுசாக அந்த வண்டியில் ஏறிட்டானோ போனால் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வண்டி நிற்கிற மாதிரி இருந்துச்சான் முதல் ரெண்டு தடவை அவன் மூணாவது தடவை வண்டி நின்று ஒன்றே பார்த்தா இன்ஜின் டிரைவர் வந்து தண்டவாளத்தில் ஒரு எரும மாடு அந்த எரும மாடை ஏய் எந்திரி எந்திரி எந்திரின்னு சரின்ட்டு எது உள்ளே உக்காந்துட்டானோ அடுத்த பத்து நிமிஷத்தில் மறுபடி ரயில் நின்று போச்சு இவன் உடனே எட்டி பார்த்தா எரும மாடு படுத்துருக்கு இவர் போய் விரட்டுறாரு இப்படி ரெண்டு விஷம் மூணு விசை வண்டி நிற்க வேண்டியது எட்டி பார்த்தா எரும மாடு படுத்துருக்கு இன்ஜின் டிரைவர் விரட்டுறார் அப்போ இந்த புது பயணி பழைய பயணியை கேட்டாராம் எங்கள் இந்த ஏரியாவில் எருமை மாடு ரொம்ப ஜாஸ்தியோ அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரா இல்லைங்க எல்லாம் ஒரே ஒரு எரும மாடு தான் அதுதான் இந்த ரயில் வண்டியை ஓவர்டேக் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போய் படுத்துக்குது அதை தான் டிரைவர் விரட்டுறாரு அப்படின்னு இந்த ரயில் எவ்வளவு மெல்ல போகுதுங்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்போ அந்த வண்டியில் ஏறினோம் என்ன நினைப்பான் யாரும் மூஞ்சல முடித்தோமோ இதுக்கு நடந்தே போயிடலாம் போடுறது ராமேஸ்வரத்துக்கு அப்படியே அது மாதிரி ஒரு பிரயாணத்துக்கு போனால் கூட எந்த வண்டி சீக்கிரம் போகுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வண்டி தாமதமாக போகுது எந்த வண்டி சேஃபாக போகுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை ஆக்சிடெண்ட்டில் படுத்துக்குது இதெல்லாம் மனிதனுடைய கணிப்பும் கடவுளுடைய கணிப்பும் வேற வேறையாக இருக்குது இல்லையா மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அதனால் தான் சர்வகாலமும் பகலில் ஏற குறை பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம காட்சிக்குரிய கடவுளாக வானத்திலே காட்சி அழிக்கிறான் எங்க போனாலும் இவனை பார்த்து சூரிய நாராயணா கொஞ்சம் பாத்துக்கப்பா ஒரு காரியத்தை தொடங்குறேன் என்று சதா அவர் நினைவா இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஆபத்துகள் விளைவதே இல்லை ஜாதகங்கள் மாறிவிடுகின்றன என்று சொல்கிறார்கள் அதுதான் பாருங்க இன்னும் ஒரு முறை படிச்சு சில ஆழ் பொருளை பார்க்கலாம் தீப அப்படிங்கிற சொல்ல இவர் எதுக்காக யூஸ் பண்றாருன்ன இந்திய உலகமானது அந்த காலத்துல ஏழு தீபங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு தீபமும் சமுதிரத்தினால் சூழப்பட்டிருந்தது ஒரு தீபத்துக்கும் இன்னொரு தீபத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது அந்த காலத்தில்தான் வந்து கப்பல் பிரயாணங்கிறது பரம அனாச்சாரமாக தீட்டாக கருதினார்கள் ஸோ ஆச்சாரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க போக மாட்டாங்க கப்பலில் போக மாட்டாங்க இந்த செட்டியார்கள் வியாபாரத்துக்கு போனால் உண்டு ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு பெர்சன்ட் இந்தியர்கள் நாடு விட்டு போறதில்லை இப்போ தான் பெரிய ஃபேஷன் ஆகி அப்போ அப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கண்டங்கள் உலகில் இருக்கக்கூடிய கண்டம்னால் வேறு ஒன்றும் இல்லை துண்டுனு அர்த்தம் பீஸ் பிஐஇசிஇ பீஸ்ங்கிறப்பில்ல அதான் வந்து சன்ஸ்கிருட்டில் கண்டம் அப்படிங்கிறாங்க இந்த ஜாதகத்தில் கண்டம்ங்கிறான ஒரு கண்டம் உங்களுக்கு காத்திருக்குன்னா அதுவும் இதே கண்டம் தான் என்னென்னா உங்களை துண்டாட அர்த்தம் நீங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறீங்கன்னு இந்த ஏழு கண்டங்களில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத ஒரு உலகத்திலே இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாத அந்த காலத்திலே அவர்கள் ஏழு துவீபங்கள் இருந்தன என்று கணித்திருந்தார்கள் அதில் பின்னால் இருந்த தீபங்களில் இப்போ இன்றைக்கி அமெரிக்கான்னு சொல்கிறவன் அப்படிப்பட்ட தீபங்களில் நடந்த நடப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எழுதியிருந்தார்கள் இந்த வெள்ளையர்களை பற்றி சொல்லியிருக்கு அங்கே மனிதர்களுக்கு முடி கருப்பாக இராது பொன்னிறமாக இருக்கும் அப்படின்னு எழுதிருக்குது இப்போ இன்றைக்கி ஒயிட்ஸ் பார்க்குறவன் எல்லாம் செம்பட்டே தானே மாதிரி இருக்குது கண்கள் நீள இருக்கும் அங்க அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய வெண்மை நிறமோ பார்ப்பதற்கு இன்பமா இராது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்கு இப்போ வெள்ளக்காரனுடைய விழுப்பு நமக்கு அவ்வளோ பிரியமா இல்லையா இப்போ நாம் எப்பவுமே செவத்த தான் விரும்புகிறோம் செவத்த ஆம்பளையை தான் விரும்புகிறோம் ஆனால் ஒரே வெள்ளக்காரன் மாதிரி இருந்துட்டா அது லீகடர்ம மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு பிரியமில்லாமல் போயிடுது அதுதான் சொல்றேன் அவர்களுடைய அங்க லட்சணமானது கண்களுக்கு இன்பமா இராது அப்படின்னு போட்டுருக்கு இது எப்படி அவங்க அறிஞ்சிருந்தாங்க என்றால் இப்படி அமானுஷ்யமான ஞான சக்தி அவர்களுக்கு இருந்ததுனாலே அதை அறிஞ்சிருந்தார்கள் அதனால தான் வந்து இந்த தீபம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார் தீபே யோ அஸ்தாச்சலோ அஸ்மின் பக்தி கலூச ஏவ அபரத்ரோ உதயாத்ரி இதில் ஒரு தத்துவம் இருக்கு ஒருவனுடைய முடிவிலே தான் ஒருவனுடைய தொடக்கம் இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே வந்து எல்லா காலமும் நல்லாவே முடியாது பத்து பேர் ஏழையாகிறதுனால உருதம் பண்ணக்காரன் ஆகிறான் அதுபோல் ஒரு தேசம் தாழும்போது ஒரு தேசம் உயர்வது இங்கே இந்தியா வந்து ஒரு காலத்தில் ரொம்ப கொடி கட்டி பறந்துருக்கு இப்போ வெறும் சரித்திரை சான்றுகள் இருக்கே தவிர அதை சொன்னால் நம்ப முடியலைங்கிற அளவுக்கு இந்தியா லெவல் இறங்கி போயிடுச்சு இப்போ மேல் நாடுகள் உயர்ந்து போயிடுச்சு ஒரு பக்கம் சூரியனுடைய அருள் இருக்கிறது ஒரு பக்கம் சூரியன் கைவிட்டிருக்கிறான் ஒரு பக்கம் இருள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அதில் சொல்கிறார் யா யாமினிய உஜ்வலே இந்து துதிர்யா இந்த யாமினி உஜ்வலை இந்து திதிங்கிறது இரவனுடைய ஒலிக்கும் திவசக அமியற்ற தீவிர ஆத்தப்பக சகங்கிற பகல் ஒலிக்கும் ரெண்டு தனித்தனி வரி கொடுத்துருக்கிறார் அங்கே பிரகாசத்தோடு கூடிய சந்திரன் கொண்ட இரவும் இங்கே அதிக உஷ்ணம் கொண்ட சூரியனுடைய பகலும் அப்படி சொல்லும்போது அதிக உஷ்ணமாகிய தீமையான கரணங்கள் ஆத்தப்ப கரணங்கள் உள்ள சூரியனை பற்றி சொல்லும்போது நன்மை உண்மையிலேயே சூரியனால தான் வருது சந்திரனாலே இல்லை ஏன்னா சூரியன் இருக்கிற பிரதேசத்துல வெப்பம் இருந்துட்டாலும் வியர்வை இருந்துட்டாலும் உஷ்ணம் இருந்துட்டாலும் வாழ்வும் முன்னேற்றமும் இருக்கும் சந்திரனுடைய ஒளி தொடர்ந்து இருக்குமானா என்ன ஆகுன்னா எல்லா தாவரங்களும் பட்டு போகும் தாவரங்களுக்கு சூரியனுடைய ஒளி தான் முக்கிய அவசியம் சந்திரனை ஓசதீஷன் சொன்னான் மூலிகளுக்கு அரசன் அவன் ஏன் ஓசதீஷன் ஆனான் என்றால் சூரியனுடைய ஒளியை சந்திரன் வாங்கி அதை மென்மைப்படுத்தி கொடுக்கறதுனால தான் அவனுக்கு ஓசதீஷன் சூரியன் இல்லைன்னா சந்திரனுக்கும் ஒளி கிடையாது அதனாலே சூரியனுடைய உயர்வை அங்கே சொல்றேன் மீது ரெண்டு வழிகள் நான் முதல்ல சொன்னதுதான் இன்னும் ஒரு முறை படித்து நிறுத்திக் கொள்ளல தீபேயோ அஸ்ஸாச்சலோ அஸ்மின் பவதி கலூசா அபரத்ரோ உதயாதே யா யாமினி உஜ்வலை என்று துத்திர் வீக திவசோ அங்கே லவிதியம நோத்துயம்ல அபியசிரோ வ இன்றைய உதவிதாரர்களான வைசா அதிபதி திருமதி கே லட்சுமிபாய் அமேர் அவர்களுக்கும் திருமதி அலமல புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கு உங்களுக்கு நன்றி உருவடை பெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை தேசிய பிரபந்தம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சூரத்துக்காக சந்திப்போம் ஜெய்